ஒரு வீட்டில் ஒரு பெண் என்றால் திருமணமான பெண்ணு தான் அவர்கள் இருக்கிறார்கள் வயதான பெண்ணும் ரெண்டு பேரும் வீட்டில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் பேசிக் பெரிய அம்மா வந்து வழி அனுப்பிவிட்டு நான் போகிறேன் என்று போகிறாரு அதாவது என்னவென்றால் நீங்கள் எங்களுடைய வீட்டுக்கு வர வேண்டாம் என்று அந்த முறையில் அவர் வருகிறால் இவர்களுக்கு தீமை உண்டாகிறதை அறிந்து ார்கள்ல் வரைக்கும் படைபடியை பேசிக்கொண்டிருக்கிறார்கள் திரும்ப வலியுறுப்பதற்கு வீதி வரைக்கும் போகிறார்கள் திருப்பி அந்த அம்மா கொஞ்ச நாள் கிடைத்து நமக்கிட்ட இவ்வளவு அன்பா இருந்தாலும் சொல்லி பழைய தேடி வருகிறதாக நான் கண்டேன் ஆண்டு வரைக்கும் மகிம உண்டாவதாக பழைய பாவங்கள் அதாவது நாம் அவர்களை என்று எண்ணுகிறோம் ஆனால் சில விட பழையபடி நியசித்து நாம் வெளியே போய் அதை தேடுகிறோம் அந்த பாவமானது வேண்டாம் என்று நாம் அடிக்கல் பழையபடிய விரும்புகிறபடியா அந்த பாவம் செய்வதற்குரிய இடத்தை தேடி நான் திரவடையில செல்கிறபடியால் அப்படிப்பட்டவர்களோடு பிழைப்படி ஐக்கியம் வைக்கிறதுனால் அது திரும்ப விட்டு வந்து விடுகிறேன் தேவனுக்கு மயமாவதாக மறுபடியும் நாள் தேவருடன் பிழைகிறேன் பாவம் என்று சொல்வது எவ்வளவு அருமையானவர்களாக இருந்தாலும் சரி அவைகளை விரட்டி அடிக்க வேண்டும் அப்படித்தான் நம்ம விடுதலை விட்டார்கள் விளையாட்டாளம் ஆயிரம் தடவை வாழ்நாள் முழுத அடிக்கல் சரி அது நம்ம விட்டு போகவே செய்யாது ஆயிரம் தடவை வாழ்நாள் முழு அடிக்கல் சரி அது நம்மை விட்டு போகவே செய்யாது ஆயிரம் தடவை வாழ்நாள் முழு அடிக்கல் சரி அது நம்ம விட்டு போகவே செய்யாது பாரு சேதம் பாபரிக்க செய்கிறோம் ஆனால் சாட்சி மட்டும் ஒரு சிலர் தான் சொல்லுகிறோம் ஒவ்வொரு கூட்டத்திலும் வருஷ கிரகமாக ஒரு சிலர் போங்க செய்யறோம் ஆனா அடுத்த வாரமாக தானே செய்யறோம் வாரத்தில் ஆறு நாளும் சாவரிக்க வைத்தது பாவரிக்க தான் நடக்கிறேன் தேவனுக்கு மைமுண்டாவதா இதனுடைய காரியம் என்ன என்றால் போலென்று வரி அனுப்பின பிறகு திரும்ப தேடி போய் வீதி வரைக்கும் நாம் போகிறோம் அப்படின்னா அன்பை காட்டுகிறோம் என்று அர்த்தம் அறிக்கை தாவத்தில் மறுபடியும் நமக்கு விருப்பம் இருக்கிறது அதில் ஒரு இருக்கிறது அதை நாம் சரியா இருந்து சிந்திக்கிறோம் ஆராய்ச்சி பண்ணுகிறோம் மறுபடியும் நம்ம விட்டு போக மாட்டேன் என்கிறது அதிலிருந்து நான் விடுதலை வரை எப்படி செய்ய வேண்டுமாம்